வியாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தே பௌத்ரம கல்மஷம் வந்தே சுகதா தன் தபோனி பராசர மகர்ஷியினுடைய திருக்குமாரரான வேதவியாசர் சுகாச்சாரியருக்கும் திருத்தந்தையார் வியாசர் கொடுத்த சொத்து இன்றும் நாம் அனுபவிக்கும்படி உள்ளது உபனிஷத்துக்கள் எல்லாம் கஷ்டமான அர்த்தங்களை தங்களுக்குள் வைத்திருக்க அதை விரித்து பொருள் புரியுமாறு பிரம்மசூத்திரங்க எழுதி வைத்தார் வெகு சுருக்கமாக இருந்தபடியால் அது புரிந்து கொள்வதற்கு கட்டமாக போயிற்று அனைவராலும் அது தெரிந்து கொள்ள முடியாமல் போயிற்று அதற்காகத்தான் ஐந்தாவது வேதம் என்று கொண்டாடப்படும் மகாபாரதத்தை விளக்கமாக விரிவாக ஒன்னே கால் லட்சம் ஸ்லோகங்களோடே வேதவியாசர் இயற்றினார் அதில் அனைத்து தர்மங்களும் சொல்லப்பட்டுள்ளன நாம யார கேட்டாலும் அவர் தர்மப்படி நடப்பரா என்று கேட்போம் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு நடந்து போச்சுன்னா இப்படி அதர்மம் தலைவிரிச்சாடுறதே என்று சொல்லுவோம் அப்ப ஒரு மனிதனிடத்திலேயும் என்ன ஆசை அதர்மம் அழிய வேண்டும் தர்மம் வாழ வேண்டும் அந்த தர்மத்துக்கே ஒரு அடையாளம் உண்டென்னால் அது பகவான் கண்ணன் அந்த கண்ணனே தர்மம்னு நமக்கு காட்டி கொடுத்தவர் யார் என்னால் வேதவியாசர் ஒரு துருத்துருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல நம் தேசத்தில் விதேசத்தில் யார் பக்தனாக இருந்தாலும் அவன் கண்டிப்பா வேதவியாசருக்கு நன்றி சொல்லியாக வேண்டும் எங்கோ வடநாட்டில் வாழ்ந்தார் பதரி காசிரமத்தில் இருந்தார் அங்கிருந்து கொண்டே மகாபாரதத்தை முழுக்க எழுத்தினார் அவர் யக்ஷபிரஷ்டத்தின் மூலமாக கஷ்டமான விஷயங்களையெல்லாம் சின்ன சின்ன கேள்வியா பிரேம் பண்ணி அந்த கேள்விக்கு சின்ன சின்ன பதிலாக தர்மபுத்திரனை சொல்ல வைத்து ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு தர்மத்தை விளக்கி இருக்கிறார் அதில் தற்போது நாம் பார்க்க வேண்டியது நூத்தி கேள்வி நூத்தி கேள்வி நேற்றைக்கு பார்த்தோம் எது காமம் பதில் சம்சாரத்துக்கு எது காரணமாக இருக்கிறதோ அது காமம் அந்த காம வேகத்தை தடைப்படுத்த வேண்டும் என்று கண்ணன் தெரிவிக்கிறார் ஐந்தாவது அத்தியாயம் ஸ்லோகத்தில் காமக்ரோ வேகம் யார் ஒருத்தன் காமக்ரோதத்தாலே மனத்தில் வேகம் ஏற்படுகிறதே அதன் அங்கு அவன் சுகமே இருக்கிறான் காமத்தினால ஏற்படும் வேகம் யாது குரோதத்தினால ஏற்படும் வேகம்ங்கிறது யாது இந்த ரெண்டு வேகத்தை தெரிஞ்சுந்தா தானே தடைப்படுத்துறது ஒரு இடத்துல அடிக்கடி வெள்ளம் அடிக்கிறது உடனே அந்த கரையில ஷவர் கட்டிடுவா மணல் மூட்டைகளை கொண்டு போடுவா பெரிய பாராங்கற்களை கொண்டு வைப்பா ஏன்னா அந்த ஆற்று வேகம் தடைப்படட்டும் அது கூட சுலபத்துல தடைப்படுத்தி விடலாம் அதுக்கு வேண்டிய கட்டடத்தை கட்டி விட்டா ஆனா ஒத்தத்தனுடைய மனதிலும் காம வேகம் இருக்கிறதொழு அது ரொம்ப வேகம் மனசுங்கிறதே சக்கராயுத அளவுக்கு வேகமா போகக்கூடியது காற்ற போலே கடிதாக ஓடும் மனம்ரங்கு எங்கும் எப்படியுமே காவம் அந்த மனத்தில் ஏற்படும் காமவேகம் காமம்ங்கிறது ஆசை ஆசை பற்றுதலருடைய வளர்ச்சி ஒரு விஷயத்தை பார்த்தவொன்னு ஈடுபாடு பற்றுதல் அது வளர்ந்து முத்திப்படுத்து ஆசை அதுவே நம்மளை கெடுக்க ஆரம்பிச்சுடுத்து அது பேராசையாக போகிறது இப்ப அந்த காமம் அதை அடையாளம் காட்டுகிறார் மனத்திலும் காமவேகம் ஏற்படும் பேச்சிலும் காமவேகம் புறப்படும் உடலிலும் காமவேகம் வெளிப்படும் இந்த மூணு இடத்திலையும் காமத்தினால வேகம் ஏற்படலாம் அதை எப்படியும் சமயந்திரத்தில் அடையாளம் தெரிவிக்கிறார் கீதைக்கு ராமானுஜர் பாட்சியம் எழுதி அதுக்கு வேதாந்த தேசிகன் தாத்ய சந்திரிகைங்கிற உரை விரிவான உரை எழுதி உள்ளார் சொல்றார்கள் அது என்னது காமத்தினால ஏற்படும் வேகம் யாரோ ஒருத்தர் கூடாதவர் ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ அவனவன் ஆரை கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிறானோ அவர்களோடு வாழ்வதுதான் நலம் இதோ தர்மசாஸ்திரத்தில் அந்த காலத்துக்கு பல தர்ம பத்தினிகள் கூடும் பல மனைவியரை கல்யாணம் பண்ணி கொண்டார்கள் என்று கேள்விப்பட்டுகிறோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கும் பிள்ளைலோகாச்சாரியர் போன்ற ஆச்சாரியர்கள் எழுதி வைத்திருப்பதையும் பார்த்தால் விஹித்த விஷய நிவத்தி தன்னேற்றம் காமத்தை தவிர்த்து உடல் சுகத்தை தவிர்த்தே இருப்பது நலம் கொடுக்கும் உடல் சுகத்தோட இல்லறத்தில் இருக்கலாம் மறுக்கில்லை ஆனா சுகமே இல்லறவாய் விடக் கூடாது உடல் இன்பமே இல்லறம் அல்ல பார்க்க வேண்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடம்பு சுகத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதை ஏன் மறுக்க வேண்டும் என்று பலரும் கேள்விகள் எழுப்பலாம் அதை பல விஷயங்களை நீங்க எழுத்து மூலமாகவும் மற்ற ஊடகங்களிலும் பார்த்திருக்கலாம் ஆனால் ஏன் அந்த காமத்துக்கு தடை போடணும்னு சொல்ற ஏன் நம்ம இடத்துக்கு வாழக்கூடாதுன்னு சொல்றார்கள்னா கணவனும் மனைவியும் இருவரும் கல்யாணம் பண்ணி கொண்டு வாழ்கிறார்கள் கொஞ்ச காலத்துக்கு உடங்கு காமத்துக்கு ஒத்துழைக்கலாம் கொஞ்ச காலம் கழித்து காமத்துக்கு உடம்பு ஒத்துழைக்காமலே போகலாம் காமத்தின் ஆதாரத்தை இந்த இல்லற வாழ்க்கை ஏற்பட்டிருந்தால் அப்ப உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காமல் போகும்போது கணவனிடத்தில் மனைவிக்கோ மனைவியிடத்தில் வெறுப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு எனக்கு வேண்டிய சுக்கம் கிடைக்கல ஆனால் இவர் என்ன கணவனா என்று மனைவி நினைக்கலாம் ஒரு நாளும் பாரதேச பெண்டிர் அதை போல நினைக்க போவதே இல்லை அதற்காகத்தான் முதலே ரிஷிகள் சொல்லி சொல்லி நமக்கு கத்து கொடுத்திருக்கார்கள் காமத்தை அடக்க கத்துக்கோர் வாழ்க்கை காமத்தின் ஆதாரத்தில் இல்லை தர்மத்தின் ஆதாரத்தில் உள்ளது ஒரு மனைவிக்கும் தர்ம சிந்தனை கணவனுக்கும் தர்ம சிந்தனை இதன் அடிப்படையில இல்லற அமைஞ்சு போச்சுன்னால் கடைசி வரைக்கும் இது இருந்து தான் ஆகணும் சமயம் மனைவிக்கு தர்ம சிந்தனையை பொடுத்து ஆனாலும் வாழ்ந்துருக்கேன் அவ்வளவு சுலபத்தில் இல்லை என் மனைவிக்கோ கணவனுக்கோ காம சுகம் இல்லையா ஆனாலும் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒத்துப்போம் இன்னும் கேட்டா நன்னாவே ஒத்துப்போம் ஏன்னா உடல் சுகத்துக்காக கல்யாணம் பண்ணோம் இப்ப பல குழந்தை பேர் இல்லை அது ஆண் குற்றமாக இருக்கலாம் குறையாக இருக்கலாம் பெண்ணின் உடம்பில் குற்றமாக இருக்கலாம் குறையாக இருக்கலாம் அதுக்கு நான் நானு கணவன் இல்லை அந்த அவா ரெண்டு பேரையும் நீங்க பேசி பார்க்கணும் யாராருக்கு குழந்தைகள் இல்லையோ அவர்கள் எவ்வளவு பெரிய விரதம் பூண்டிருக்கார்கள் தெரியுமோ ஏன்னா ஏதோ முனுக்குன்றதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கணவனை பிடிக்கலேன்னு மனைவி சொல்றதும் மனைவியை பிடிக்கலேன்னு கணவன் சொல்றதும் கேள்விப்பட்டு இருக்கும் யாரோ ஒருத்தருடைய குறை பாட்டாலே மனைவியும் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள் இந்த நாள் இன்னும் ஆபத்து என்ன முப்பது நாற்பது வருஷத்துக்கு இருந்தா யாரோட குறையால இதுன்னு கூட தெரியாமலே போயிருக்கும் அப்ப கூட ஒத்தருக்கொத்தர் சந்தேகப்பட்டுட்டே வாழ்க்கையை கழிச்சிருவார் ஏன்னா யார் பேர்ல குறை இருக்கு மெடிக்கல் குறை சொல்றேன் அப்படிங்கிறது தெரியாத போயிருக்கும் இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ் உடனே வைத்திய இடத்துல போனா குறை யாரிடத்துல இருக்குறா அப்ப அந்த உடற்கூறு ரீதியான குறை இருக்கு தெரிஞ்ச உடனே கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்கு குறை இல்லையோ அவர்களுக்கு எப்படி ஒரு மனப்பான்மை ஏற்பட்டுடும் ஓ இந்த குறையாளரோட நான் வாழ வேண்டியிருக்கே அப்படின்னு நினைக்கலாம் இந்த குறைவு பிடித்தவளோட இருக்க வேண்டியிருக்கே நினைக்கலாம் அப்படி ஒண்ணு நம்ம தேசத்துல நம்ம பார்க்கவே இல்லையே அது எங்கோ லட்சத்துல ஒண்ணு கோட்டியில ஒண்ணு மனா இருக்கலாமே தவிர எவ்வளவு ஒற்றுமையாக அதை நன்கு ஏற்றுக்கொண்ட அவ ரெண்டு பேரும் வாழறா அப்படியே அதை போல இருக்கிற வாழ்க்கை பேசிச்சே கொஞ்சம் ஜாக்கிரதையாத்தான் பேசணும் நம்ம சட்டுன்னு கேட்டுவோம் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்னு அடுத்தத வா பதில் சொல்லிட்டாள்னா சரி ஆனா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாள்னாலே ஓ அப்ப குழந்தைகள் இல்ல போல் இருக்கு அப்படி நமக்கு உள்ளம் குறுகுறுக்க ஆரம்பிச்சிடுவோம் கேட்டுருக்க வேண்டாமே அவ மனச ஒருவேளை துன்பப்படுத்திருவோமோ அப்ப அவன் அழகா இருக்கும் கண்ணனையே குழந்தையா வச்சு பக்கத்து வீட்டு குழந்தையா அழுத்து வீட்டு குழந்தை எல்லாத்தையும் குழந்தையா வச்சு நாங்க கண்ணன் விக்கிரகம் வச்சுருக்கோம் அவருக்கே பால் ஊற்றுறோம் சோர் ஊட்டுறோம் தாளாட்டுறோம் எல்லாமே எங்களுக்கு கண்ணன் தான் குழந்தையா எங்களோட போறார் அவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு இருக்காள் ஸ்போர்ட்டிவா அல்ல தூரம் பக்தியோட எடுத்துருக்காள் இல்லையோ அப்ப அவர்களுடைய வாழ்க்கைக்கெல்லாம் காமம் ஆதாரமாக இல்லை ஒரு பக்கம் இப்பேற்பட்ட பெண்பர்களும் ஆடவர்களும் நம் நாட்டில் இருக்கும் போது இன்னொரு காமம் தான் எதற்காக தடை போட வேண்டும் எப்படியும் இருக்கலாம் வாழ்க்கைக்கு அதுதான் ஆதாரம் இப்படியெல்லாமும் நாம் பேசி கொண்டுதான் இருக்கிறோம் யாரை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு அவரவர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் காமம் ஒரு நாளும் வாழ்க்கைக்கு ஆதாரமாக கூடாது அது தவிர்க்கப்பட வேண்டியது கிருஷ்ண காமம் கூடும் கூடும் காமம் கூடும் கைங்க அந்த காமத்தை தவிர்க்க வேண்டியது மனத்துல காம வேகம் ஏற்படும் அர்ஜுனா தவிர்க்கணும் உடல்ல காம வேகம் ஏற்படும் பேச்சில வேகம் ஏற்படும் மனத்துல ஏற்படுறது யார் நமக்கு ஏலாகவர்களோ ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி அதைத்தான் முன்னாடி சொல்லிட்டு அதை விட்டுட்டு ஒரு கணவனுக்கு பல மனைவிகள் சட்டமும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை ஆனா சட்டம் ஆனால் கொஞ்சம் இடஒழி கொடுக்கும் அந்த மனைவி ஏற்றுக்கொண்டால் அப்படி ஒன்னு சொல்லிட்டு இருக்கலாம் தர்மசாஸ்திரம் பேசறதில்ல நம்ம பூர்வாச்சாரியர்கள் ரகசிய கிரந்தங்கள்ல வச்சுக்கிறதும் தனித்திருந்து பிரம்மத்தை அடைய வேண்டி இருக்க ஒருத்தரோ இருவரோ மூவரோ பேச்சுக்கே இடம் இல்லை இப்படி போட வாழ முடியும் அப்ப யார் மனைவியே இல்லையோ வேறு பெண்ணோ அந்த பெண்ணிடத்தில் மனத்தளவுல ஈர்ப்பு ஏற்பட்டு போச்சுன்னால் அது மனத்தில் ஏற்படும் காமவேகம் அப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கையே அந்த பெண்ணை பத்தியே ரகசியத்தில் பேசி இன்பப்படுவோம் அது பேச்சில ஏற்படுற காமவேகம் அப்புறம் அந்த பெண்ணை அடைவதற்காக சுவரேறி குதிச்சு போய் பாக்குறதுக்கு போலாம் வேற வழியெல்லாம் வழியில பாக்க போலாம் அதெல்லாம் உடல்ல ஏற்படுகிற காமவேகம் அப்ப மனத்தில் காமவேகம் கூடாதவரை பற்றி நினைத்து கொண்டிருப்பது பேச்சில் காமவேகம் அவரை பத்தி பேசி பேசி தாழ்ந்த காம விஷயங்களை பத்தி மற்றவரிடத்துல பேசறது இது சில பேர் ஒரு தப்பான வழக்கம் வச்சிருக்கோம் இன்னொருத்தர் இடத்துல பேச போறச்சே உயர்ந்த விஷயங்களை பேசணும் அவள் மனசு எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவோம் நம்ம கிட்ட ஈர்ப்பு இருக்கா பார்ப்போம் அப்படிங்கறதுக்காக கல்யாணமான ஆணோ பெண்ணோ ஒருத்தருக்கு ஒருத்தர் காம பேச்சு பேசுவது கூடாது நீ அழகாயிருக்கிறாயின்னு இவனோ இவள் அழகாய் இருக்கிறாள்னு அவளோ இத போல பேச்சுக்கள்ல ஈடுபடுறதே கூடாது ஈர்க்கப்பட்ட என்னைக்கு நான் குணவதியா இருப்பேன் போறதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்ப மனத்திலும் பேச்சிலும் உடலிலும் காமவேகம் கட்டுப்படுத்த வேண்டும் இதே போல கோபம் மனத்துல கோபம் எழும் இவரை என்ன பண்ணிவிடுறேன் பார் இவர் குடும்பத்தையே நாசமாக்கணும் என்று கோபத்தோட நினைப்போம் பேசுவோம் அவர் மனசு துன்பப்படும்படி நன்கு பேசி திட்டி தீர்க்கிறோம் அது பேச்சல காட்டுகிற கோபம் அதே செயலே அடிச்சுடுறோம் அது உடலில் ஏற்படும் கோப வேகம் காமவேகத்தையும் கோப வேகத்தையும் தான் அடையாளம் காட்டி கண்ணன் காமக்ரோதோதவம் வேகம் சயுக்தகா சூகி நரகா இதை யார் தடுத்திருக்கிறானோ அவன் சுகமே வாழ்கிறான் யார் தாமத்தை தடுக்கவில்லையோ மறுபடியும் மறுபடியும் அத்தோடு ஆறாவது கேள்வி முடிந்தது ஹிருத்தாபம் மனக்கொதிப்பு மாத்தர்யம் என்று சொல்லப்படுகிறது இது நீங்க கேள்விப்பட்டிருக்கு காம குரோத லோப மோக மத மாத்தர்யங்கள் இந்த ஆறும் பெரும் குறைகள் நம்ம ஒத்தொத்த இடத்திலையும் இருக்கு காமம் இவ்வளவு நேரம் பார்த்தோம் ஆசை பேராசை அடைந்தே விட வேண்டும்ங்கிற துடிப்பு இதெல்லாம் மாறி மாறி பிறப்பதற்கு காரணமாகிறது காமம் குரோதம் கோபம் அதீத கோபம் எடுத்ததுக்கெல்லாம் சத்தம் எடுத்ததற்கெல்லாம் அடிதடி இது கோபம் காம குரோத மோகம் மோகம்ங்கிறது மயக்கம் ஒன்றை மற்றொன்றாக மாத்தி பிரமித்தல் ொன்றாக புரிந்து கொள்ளுதல் இது மயக்கம் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு மட்டும் நினைச்சுட்டோம்னா அவ பண்ற தப்பெல்லாம் சரியா படும் அவ பண்ற சரியெல்லாம் தப்பா பட ஆரம்பிக்கலாம் ஏதோ அதுதான் நமக்கு ஏற்படுகிற மயக்கம் அத ஒரு பச்சதலை வளர்த்துட்டால் மயக்கம் வந்துடுத்துனால் அப்ப தர்மமோ அதர்மோ புரியாமலே போயும் இல்லையோ அதனால மயக்கம் தவிர்க்கத்தக்கது காம குரோத லோபமோகம் லோபம்ங்கிறது லோபித்தன்மை கருமித்தன்மை ஒரே பேராசை எல்லாரிடத்தில இருக்கிற சொத்து வரணும் அது காமத்தை காட்டிலும் இன்னும் கொடியது காம குரோக லோப மோக மதம் செருக்கு அத்தீத செருக்கோடே நான் உயர்குடியில் பிறந்தவன் பெரும் பணக்காரன் பெரும் புகழாளன் பெரிய பணம் படைத்தவன் அழகன் படிப்பாளி இப்படின்னு நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் செருக்கு இந்த படிப்போ பணமோ குணமோ புகழோ இத்தனி ஒத்தனை புடம்போட பண்பாளக்க உதவ வேண்டுமே தவிர செரிக்கு பிரிய வைக்க கூடாது அது ஐந்தாவது மதம் லோப மதம் சீட்டை தெரிவிக்கிறாள் இன்னொத்தரை ஏமாத்தம் இல்லையோ வஞ்சனை செய்கிறோம் அது ஓர் வழியில் மாஸ்கரியமாக சொல்லப்படும் இந்த இடத்துல இப்ப மாஸ்கரியம் கேக்கிறார் கோ ம்சர இ மன கொதிப்பு மன கொதிப்பே மாதிப்பை நீக்கிவிட்டால் மாச்சரியம் இல்லை அது என்ன மனம் அப்படி கொதிச்சு கிடக்குமான்னா நம்ம ஒத்தத்தருடைய உள்ளவன் வெவ்வேறு விதமாக கொதித்து போய் கிடக்கிறது ஆனா சாந்தோர்கள் குளிர்ந்து இருக்கிறார்கள் மனக் கொதிப்புனா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு சொல்றேன் வங்க கடல் மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து அங்கொண்டவார்த்தை அணி புதுவை பைங்கமல தங்கரியல் பட்டர்பிரான் கோத சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பது ஆண்டாளுடைய திருப்பாவை முப்பது பாசரங்கள் அது சில பேர் இருபத்தி ஒன்பது பாசரங்கள் நினைச்சிருக்கலாம் எடைசி பாவனேல ஆண்டாள் பாடியது இருபத்தொன்பது ஆனா ஆண்டாள் பாடியது மொத்தம் முப்பது கடைசி பாசரத்தை பெரியாழ்வாருடைய பெண்ணாகவே நினைத்து பாடிவிட்டாள் ஆண்டாள் மற்ற இருபத்தொன்பது கோகுலத்து பெண்களுக்கு ஒருத்தியாக நினைத்து முப்பதாவது சிறிவில்லிபுத்தூரில் ஆண்டாள் குமாரத்தியாக பிறந்த தானாகவே பாடினாள் அணி புதுவை பைன் கமல தன் தரியல் பட்டர்த்திரான் தான் ஆண்டாள் ரொம்ப குளிர்ந்த தாமரை மாலையை அணிந்து கொண்டிருக்கிறார் சொல்றச்சே இங்கோ ஒரு திருநின்னு இருக்கார் இங்கோ திருநின்று ரெண்டு பேர் ஒருத்தரை பாத்து இவர் உண்மையே பேசுவார் அப்படின்ட்டு நிறுத்தினே அப்ப பக்கத்துல இருக்கிற பொய்யும் பேசுவர் நாயுடு அத போல குளிர்ந்த தாமர மாலையை பெரியாழ்வார் அணிந்திருக்கிறார் வெப்பமான மாலை இருக்கு பகவானுக்கு தான் அவர் எப்பவும் வெப்பமான மாலையான் அசுரர்களை பார்த்து ராட்சசர்களை பார்த்து கொதிச்சுவாருக்கு பக்தி பக்தினாலே குளிர்ச்சி அப்ப மாலை ரொம்ப குளிர்ந்திருக்கு பெரியாழ்வாருக்கு மன கொதிப்பே இல்லை எப்போதும் குளிர்ந்திருக்கிறார் ஆகையால் தான் அணி புதுவை தண்டறியல் பட்டர் விதான் அணி மாலை தன்மை குளிர்ந்தது நாம் எப்போதும் குளிர்ந்து இருக்கணும் குளிர்ந்து இருக்காமல் மன கொதிப்புதிப்பு ஏற்படுறது மாத்தர் தவிர்த்துக் கொள்ளலாம் நமஸ்காரம் இந்த யக்ஷபிரஷ்னோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுகுடி கிருஷ்ணன் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில்